நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்றைக்கி செய்யப்போகிறது துக்கடி செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஐநூறு கிராம் அரிசி மாவு நூறு கிராம் அருக்கீரை தேவையான அளவு உப்பு ருசிக்கேற்ப பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் எண்ணெய் தேவையான அளவு செய் முறை முதல்ல இந்த அரைக்கீரையை எடுத்து நல்ல கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏல மூட்டை எடுத்துப்போம் எடுத்துகிட்டு அதனால் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாகட்டும் அரைச்சி வச்சுருவோம் நம்ம ஐநூறு கிராம் மைதா ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் அது கூட நூறு கிராம் அரிசி மாவு கலந்துடுவோம் இந்த பசை வந்து நூறு கிராம் எடுத்துப்போம் அரைக்கீரை பசை நூறு கிராம் அது போட்டு கலந்துடுவோம் அதில் உப்பு ருசிக்க தவறி கலந்துடலாம் சீரகம் கலந்துடலாம் பெருங்காய்த்தூள் கலந்துருவோம் பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் இந்த மாவோட கலந்துடணும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி இந்த மாவு நல்லா சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த கீரை பசையெல்லாம் கலந்துருக்கு இல்லையா அதனால் தண்ணி ஊற்ற அதுவே அதில் தண்ணியே போகிறோம் இந்த கீரையில் இருக்க எண்ணெயும் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சிருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால சப்பாத்தி மாவு பதத்துக்கு வசஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா சப்பாத்தி தட்டுற கட்டையில் வச்சு நல்லா தட்டி சப்பாத்தி மாதிரி தட்டுவோம் மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை வந்து முக்கோ ஒன்று முக்கோன்னு ஷீப்பாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நிறைய கட்டர்ஸ் கிடைக்கிறது அதை வாங்கி அந்த ஷேப் அதுலேயே வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு அதில் வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முக்கோணம் முக்கோணமாக இந்த அம்மாவை எடுத்து துக்குடி எடுத்து அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் ஏன்னா அதில் கீரை எல்லாம் இருக்குல்ல எதுவுமே வெந்தது கிடையாது எல்லாமே அதை வேகணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதனால ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி அதுக்கு கீரை கலந்துருக்கனால ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ரவுன் கலர் வரும் அப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பிளாட்டிங் பேப்பரில் போட்டுட்டு என்ன நல்லா ஸ்ட்ரெயின் ஆனோன்னு அதை எடுத்து டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா அப்படி கிறிஸ்பாக ஒரு வாரம் வரைக்கும் கூட அப்படியே வச்சு நம்ம சாப்பிடலாம் சூப்பர்பாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி துக்கடி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்